நமது நற்றிணை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் செப்டம்பர் 16, இரண்டாயிரத்தி பத்தொன்பது பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஐ என் எஃப் ஆயுத ஒப்பந்தத்திலிருந்து முறையாக விலகியுள்ள நாடு அமெரிக்கா இரண்டு அமெரிக்காவின் சிறந்த வர்த்தக கூட்டாளி பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ள நாடு சீனா மூன்று நல்லாட்சி குறித்த பிராந்திய மாநாடு நடைபெற்ற இடம் ராஜஸ்தான் இனியன்றைய கேள்விகள் ஒன்று இந்தோலங்கா சேம்பர் ஆப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியின் பதினோராவது பொதுக்குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது இரண்டு பத்தாவது மீன்கன் கங்கா ஒத்துழைப்பு எம் என்று அழைக்கப்படும் அமைச்சரவையின் கூட்டம் எந்த நாட்டில் நடைபெற்றது மூன்று இந்தியா அமெரிக்காவின் பாதுகாப்பு கொள்கை குழுவின் பதினைந்தாவது கூட்டம் எந்த நகரில் நடைபெற்றது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்